வணக்கம் நட்டினத்துள்ள ஆனந்தமாக இருங்கள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் பள்ளிக்கூடத்தில் பரீட்சைக்கு முதல் நாள் ஆசிரியர் மாணவர்களிடம் சந்தேகம் ஏதாவது இருந்தா இப்பவே கேளுங்கப்பா என்றார் ஒரு மாணவன் பயபக்தியுடன் எழுந்து எந்தெந்த கேள்வி பரீட்சைக்கு வரும்னு சந்தேகமா இருக்கு சார் சொல்லுங்களேன் என்றான் சீரினார் ஆசிரியர் என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சியா பரீட்சையில் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் இந்த மாணவர்களை போலத்தான் வாழ்க்கையை சந்திக்க விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதையும் அதை எப்படி தீர்க்கலாம் என்ற லிஸ்டையும் யாராவது சொல்ல மாட்டார்களா என்று இயங்குகிறார்கள் ராசிபலன் சொல்கிறவர்கள் இதனால் தான் பெருகிவிட்டார்கள் பாடத்துக்கு நோட்ஸ் போடுகிற பாணியில் வாழ்க்கைக்கு நோட்ஸ் போட்டு தரமாட்டார்களா என்று பலர் தவிக்கிறார்கள் வாழ்க்கை விசித்திரமானது நீங்கள் தயாரித்து வைத்துள்ள பதில்களுக்கு ஏற்ப வாழ்வில் கேள்விகள் பிறப்பதில்லை அல்லது உங்கள் கேள்விகளுக்கு ஏற்ற பதில்கள் ரெடிமேடாக உலகத்தில் கிடைக்காது கேள்வியும் பதிலும் இங்கு மாறிக்கொண்டே இருக்கும் பெருவாரியான தன்னம்பிக்கை புத்தகங்கள் வாழ்க்கைக்கான கேள்வி பதில் தயாரிக்கும் இப்படி வாழ்க்கைக்கு கேள்வி பதில் நான் உங்களுக்கு தர விரும்பவில்லை பதில் தயாரித்து தருவது என் நோக்கம் அல்ல வாழ்வின் எந்த கேள்விக்கும் பதில் தயாரிக்கும்படி உங்களை தயார் செய்வதே என் நோக்கம் கேள்விகளுக்கு பதில் தயாரிப்பது மட்டும் கல்வி அல்ல எல்லா பதில்களையும் தயாராகுங்கள் விடைகள் சொல்ல மாட்டார்களா என்று தடுமாற வேண்டாம் நீங்களே விடை காணுங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் வேறு யாராவது விடை சொல்ல மாட்டார்களா என்று தடுமாற வேண்டாம் நீங்களே விடை காணுங்கள் அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை இதுவரையில் நான் என்ன சொன்னேன் மனம் ஒரு மையப்புள்ளி அதிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய வட்டம் வேண்டுமானாலும் வரைய முடியும் பலர் சின்ன வட்டம் வரைந்து சின்ன மனிதர்களாக சாகிறார்கள் சிலர் பெரிய வட்டம் வரைந்து பெரிய மனிதர்களாக ஆகிறார்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய வட்டம் வரையப் போகிறீர்கள் என்பதை உடனே தீர்மானியுங்கள் வட்டம் பெரிதாக பெரிதாக உங்கள் வாழ்க்கை பெரிதாகும் உங்கள் வரவு செலவு பெரிதாகும் உங்கள் ஆளுமை பகுதி அகலமாகும் சாம்ராஜ்யம் விரிவு பெறும் அதே நேரம் பிரச்சனைகள் கவலைகள் சங்கடங்கள் அனைத்தும் அதிகமாகும் அதை சந்திக்கும் மன உறுதி மனோநிலை உங்களுக்கு இருக்கட்டும் எண்ணங்களே வாழ்வை உருவாக்குகின்றன எண்ணங்களை மனம் உருவாக்குகிறது எனவே மனம் உங்கள் வசம் இருக்க வேண்டும் காரணம் மனம் மிக நல்ல வேலைக்காரன் மிக மோசமான எஜமானன் மனம் வசப்பட சுவாசம் வசப்பட வேண்டும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிராணாயாமம் தியானம் செய்யலாம் செய்ய செய்ய புலியாக சீரிய மனம் உங்கள் ஆளுமைக்குள் பூனையாக அடங்கி வரும் இதில் முரட்டுத்தனம் வேண்டாம் காதலி காதலனை வசப்படுத்தும் மென்மை இருக்கட்டும் சின்ன சின்ன தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பிறர் நம்மீது எரிந்த கற்கள் சொற்கள் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம் நிறம் உயரம் தோற்றம் போன்றவற்றில் நேர்ந்த குறைகளை வெற்றிக்கான மூலதனங்களாக மாற்றியமையுங்கள் அபிப்பிராயங்களால் பாதிக்கப்படாதீர்கள் அவர்களின் வெற்றியின் ரகசியங்களை கவனியுங்கள் பிறரை சார்ந்திருக்கும் மன ஊனம் வேண்டாம் ஊன்றுகோல்களை உதறுங்கள் எவரையுமே ஓர் எல்லையில் நிறுத்துங்கள் எப்போது யாரை பார்த்தாலும் உங்கள் கஷ்டங்களை சொல்லி புலம்பாதீர்கள் உங்களிடத்தில் என்னென்ன இல்லை என்று எண்ணி எண்ணி புலம்பாதீர்கள் மாறாக என்னென்ன அடைய வேண்டும் என்று திட்டமிடுங்கள் திருமணமாகிய மூன்றாண்டுகளாகியும் குழந்தை இல்லாத ஒருவரிடம் உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா என்று ஒருவர் கேட்டுவிட்டார் அந்த நண்பர் இல்லை என்று பாடவில்லை சிரித்தபடி இனிமேல்தான் என்றார் அப்படி நம்பிக்கையாக பேசுங்கள் திருப்பராய்ச்சறையில் ராமகிருஷ்ண தப்பவனம் அமைத்த சுவாமி சித்பவானந்தா தமது அன்பர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் என்று வாயார மனமாறச் சொல்வார் வாழ்க்கையே ஒரு உற்சவம் அதை கொண்டாடுங்கள் என்ற பொருளில் லைஃப் செலிப்ரேட்டி என்பார் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் இதுதான் வெற்றிக்கான மந்திர சாவி நீங்கள் பரபரப்புடனும் அவசரத்துடனும் கவலையுடனும் எதை தேடினாலும் அது கிடைக்காது கிடைத்தாலும் தேடுவது கிடைத்திருப்பீர்களோ அப்படி முன்கூட்டியே இருப்பதன் மூலம்தான் தேடுவதை நீங்கள் அடைய முடியும் ஆச்சரியமாக இருக்கிறதா இதுதான் அண்டத்தின் பேருண்மை நான் பணம் தேடுகிறேன் பணம் வந்தால் நான் பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று புலம்பாதீர்கள் பணக்காரன் ஆனால் என்ன மனோ நிலையில் இருப்பீர்களோ அந்த மனோநிலையில் இருந்தால் பணம் தானாகவே வந்து சேரும் ஐயோ நான் ராஜ்யங்கள் அடைந்தால் அரசனாவேன் என்று புலம்பினால் என்றுமே நீங்கள் அரசனாக முடியாது முதலில் நீங்கள் அரசனாக ஆகுங்கள் ராஜ்யங்கள் உங்களை நோக்கி ஓடிவரும் இதுதான் மனதின் மகத்துவம் உங்கள் காதலியை கண்டால் என்ன மகிழ்ச்சியில் இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சியில் இருந்தால் உங்கள் காதலி வருவார் இதுதான் பிரபஞ்சத்தின் ஆச்சரியமான அமைப்பு இது ஓசோ கற்றுத்தனமான பறவைகளை லேசான இறகுகள் தான் மேலே தூக்குகின்றன இறகுகளின் துளைகளில் மிக லேசான காற்றை நிரப்பி அசைத்து அவை ஜிவ்வென்று மேலே கிளம்புகின்றன அப்படி கண்களில் கனவுகளையும் மனதில் ஆனந்தத்தையும் நிரப்புங்கள் வானம் வசப்படும் பூரண வெற்றி பெற்றபின் எந்த மனோநிலையில் நீங்கள் இருப்பீர்களோ அந்த மனோநிலையில் முன்கூட்டியே நீங்கள் இருக்க பழகினால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் இதுதான் வெற்றிக்கான மந்திரச்சாவி மேலை நாடுகளில் தமது நகரங்களுக்கு வரும் விவிஐபி களுக்கு தங்கச்சாவி தந்து அந்நகர மேயர் வரவேற்பார் ஆனந்தமாக இருங்கள் என்ற தங்கச்சாவியை மந்திரச்சாவியை வழங்கி வெற்றி உலகுக்கு என் விவிஐபிகளை வரவேற்கிறேன் வாருங்கள் வாருங்கள் ஆனந்தமாக வாருங்கள் நன்றி வணக்கம்